அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குரானில் சிறிதளவு கூட தன் உள்ளத்தில் பதிய வைக்காதிப்பால் அடைந்த வீடு போலாவான் என்று நபி சல்லுலாஹும் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு இது ஹசன் சஹி என திருமதிமாம் கூறுகிறார்கள்